நட்டினையின் அறிவு மஞ்சள் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நம்ம அறிவ மஞ்சள் தொலையில் தெரிஞ்சுக்கப் போகிறது விளம்பர அஞ்சல் முத்திரை அதாவது ஸ்லோகன் போஸ்ட்மார்க் பற்றி பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் அஞ்சல் துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு அந்தந்த நாட்டோட அரசாங்கத்தோட ஒரு துறையாக இருக்கும் அதாவது தபால் போக்குவரத்து அரசாங்கத்தின் கீழே தான் இருக்கும் இதுல சில விதிவிலக்கும் கொஞ்சம் இருக்குது எதுலன்னா சில நாடுகளில் அஞ்சல் தலை உற்பத்தி செய்கிறது தனியார் துறை இருக்கும் ஆனால் அஞ்சல் தலையில் பிரிண்ட் செய்கிற இமேஜ் ஆகட்டும் அந்த அஞ்சல் தலையோட மதிப்பு அதோடய வடிவம் இது எல்லாத்தையும் முடிவு செய்கிற அதிகாரம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும் இது ஏன்னால் அஞ்சல் துறைங்கிறது ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற சேவை இல்லை அது தபால் போக்குவரத்து மூலமாக பல நாடுகளோடையும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் ஒரு நாட்டோட முகவரி அதாவது இமேஜு அந்த அஞ்சல் துறை மூலமாக கொண்டு செல்லப்படுதுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் ஒரு அஞ்சல் தலை அஞ்சல் முத்திரை அஞ்சல் உரை இப்படி எல்லாமே ஒரு நாட்டோட தூதுவர்கள்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அஞ்சல் துறை அந்த நாட்டோட அரசாங்கம் மக்களுக்கு தேவையான சில சேவைகளை நலத்திட்டங்களை செய்யறதுக்கும் சில சமயங்களில் வந்து உதவ முடியும் அது எப்படின்னா நாட்டில் ஒரு நலத்திட்டத்தை நடத்தினோம்னா அது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு அம்சம் வந்து விளம்பரப்படுத்துறது அதாவது அட்வடைஸ்மெண்ட்டு அந்த அரசாங்க நலத்திட்டத்தை தின நாளேடுகள்லையோ இல்லாட்டி விளம்பர பலகைகள் மூலமாகவோ அல்லது விளம்பர போஸ்டர்ஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துறது வந்து வழக்கம் இல்லையா அப்படி அரசாங்கத்தோட சேவைகளை விளம்பரப்படுத்துறதுக்கு அஞ்சல் துறையும் துணை நிற்பாங்க தங்களோட அஞ்சல் முத்திரைகள் மூலமாக இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அஞ்சல் துறை உபயோகிக்கிற முத்திரைகள் தான் விளம்பர அஞ்சல் முத்திரை அதாவது ஸ்லோகன் போஸ்ட்மார்க்குங்கிறது ஸ்லோகன் போஸ்ட்மார்க்குங்கிறது உலகத்துல எல்லா நாடுகள்லையும் அந்தந்த அஞ்சல் துறைகள் மூலமா இன்னைக்கும் பின்பற்றிட்டு வராங்க இந்தியாவையும் சேர்த்துதான் இந்த ஸ்லோகன் போஸ்ட்மார்க்கை சில உதாரணங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில தொழுநோய் அதாவது லெப்ரசி அதிகமாக இருந்த காலகட்டம்னு இருந்தது அந்த சமயத்தில் இந்திய அரசாங்கம் பல நோய் தடுப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திருந்தாங்க அந்த விழிப்புணர்ச்சி விளம்பரங்களை அஞ்சல் துறையோட அஞ்சல் முத்திரைகள் மூலமாக மக்கள்கிட்ட போன் கொண்டு போனாங்க எப்படின்னா லெப்ரஸி ஈஸ் கியூரபிள் இன் கேஸ் ஆஃப் லெப்ரஸி கான்டாக்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு சொற்றொடர்களை வந்து நாம் அனுப்புகிற தபால் உரைகள் மேலே அஞ்சல் முத்திரைகளாக பதிவு செஞ்சு மக்களுக்கு வந்து சேவை செஞ்சாங்க மேலும் இந்தியாவோடய ஜனத்தொகை கட்டுப்பாட்டு விழிப்புணர்வு சம்மந்தமாக ஃபார் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற அஞ்சல் முத்திரையை வந்து நாம் அனுப்புகிற தபால்களில் பதிவு செஞ்சிருந்தாங்க அரசாங்கத்தோட விளம்பரங்கள் மட்டும் அஞ்சல் துறையோட சில சேவைகளுக்கும் இந்த ஸ்லோகன் போஸ்ட் வந்து உபயோகிக்கிறாங்க அதில் சில உதாரணங்கள் பார்த்தம்னா போஸ்ட் இயர்லி To catch the mail. அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு அஞ்சல் முத்திரை போஸ்ட் பை ஏர் அண்ட் சேவ் டைம் அப்படின் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு அஞ்சல் முத்திரை யூஸ் ஏர் மெயில் அண்ட் சேவ் டைம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் மூணுலேயும் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் இன்சூர்ஸ் குவிக் டெலிவரி அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி Use pin code and reach faster. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலையும் ஆல்வேஸ் யூஸ் பின்கோட் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலையும் சேவ் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு ஆயிரத்தி இப்படி பலவிதமான ஸ்லோகன் மார்க்குகளை அந்தந்த கால காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சல் துறை வந்து உபயோகித்து மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உறுதுணையாக இருந்திருக்காங்க மேலும் சில அஞ்சல் முத்திரை பற்றின தகவல்களோடு நம்ம அஞ்சல் தலை பயணத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்